தொள்ளிந்துதாகும் திரும்பி அறுத்து பலியிடுதலாகும் யார் இவ்வாறு அவர் நமது வழிமுறையில் நடந்து வராவார் யார் தொழுகைக்கு முன்னர் அறுக்கின்றாரோ அவர் அறுத்தது தம் குடும்பத்திற்காக அவர் ஒதுக்கிய மாமிசமாகும் அது குர்பானியில் சேராது என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபு புர்தாபின் ஒருவர் விட்டேன் என்னிடம் ஓராண்டு நிறைந்த ஆட்டை விட சிறந்த ஆறு மாத குட்டி ஒன்று உள்ளது அதை அறுக்கலாமா என்று கேட்டார் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு வயது ஆட்டுக்கு பதிலாக அதை அறுத்துக்கொள் இனிமேல் உன்னை தவிர வேறு எவருக்கும் அது பொருந்தாது என்று விட அளித்தார்கள்